ஒன்று வேதம் ஒன்று ஒன்று நித்யம் பூர்ணம் அநாதி அனந்தம் கிரம பரம் தத் ஏவ ஏகம் ஏவ அத்வைதம் சத் ஒன்று ஒன்று கடவுள் என்றும் நிரந்தரமானவர் முழுமையாக தன்னிறைவு கொண்டவர் தொடக்கமற்றவர் முடிவற்றவர் பரபிரமம் என அழைக்கப்படும் அளவிட முடியாத பெரியவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் அவர் ஒருவர் மட்டுமே இருக்கிறார் தன்னை தவிர இரண்டாவதாக வேறொன்றும் இல்லாதவர் சத் என்னும் பேருண்மை ஒன்று இரண்டு தத்ர சர்வகிய பிரேம பீஜம் சர்வசக்தி பீஜம் ஆனந்த ஒன்று இரண்டு கடவுள் சர்வஞானத்திற்கும் பேரன்பிற்கும் ஆதாரமான பேருணர்வாகவும் சர்வசக்திக்கு ஆதாரமான ஆனந்தமாகவும் ஒருங்கே உள்ளார் ஒன்று மூன்று தத் சர்வசக்தி பீஜ ஜன பிரகிருதி வாசனாயக்த பிரணவசப்திக்கால அணு அபி தசிய ரூபானி ஒன்று மூன்று கடவுள் சர்வசக்தியே ஆதாரமாக கொண்டு வெளியில் தோன்றும் ஜடபிரகிருதி ரூபத்திலுள்ள பிரபஞ்சத்தை இயக்கே வெளிப்படாத ரூபத்திலுள்ள கர்மவாசனைகளைக் கொண்டு வெளிப்படுத்துகிறார் கடவுளின் சர்வஞான பேரன்பு கவரும் விசை ஆகவும் சர்வசக்தி விலகும் விசை ஆகவும் இணைந்து அதிர்வதால் வெளிப்படுவது ஓம் என்னும் பிரணவ சப்தம் யூர் தேசகாலகள ஒன்று தத்துவங்களை உள்ளடக்கிய ம் என்னும் பிரணவசப்தம் அப்பிரபஞ்ச தோற்றத்தின் ரூபம் ஒன்று இங்கு திக் என்னும் சொல் திசை என அர்த்தம் செய்யாமல் தேசம் ஸ்பேஸ் என எடுத்துக் வேண்டும் அனு என்னும் சொல் இங்கு பிரபஞ்சத்தில் ஒன்று வெளிப்படுவதற்கான பாத்திரமாக உபயோகிக்கப்பட்டுள்ளது சென்ற நூற்றாண்டின் அணு விஞ்ஞான வளர்ச்சியினால் விஜான நூல்களில் அணு என்பதற்கு வேறு விதமாக வரையறுக்கப்படுவதால் இங்கு வைதிக நூல்களில் காணப்படும் மாற்றுச் சொல்லான கலனம் என்பதே அணு விற்கு பதிலாக உபயோகிக்கப்படுகிறது கலனம் என்பது பிரபஞ்சத்தில் தேசகால வரையறைக்குள் ஒரு தனித்துவ கர்ம புலமைப்பு கொண்ட ஒன்று அது வெளிப்பட ஏதுவாகும் பாத்திரம் அல்லது அலகு ஒன்று நான்கு ததேவ ஜெகத் காரணம் மாயா ஈஸ்வரஸ்ய தசிய வியஷ்டிர் அவித்யா ஒன்று நான்கு கடவுள் வியஷ்டியான பகுதி தனித்துவ கலனங்களின் அவித்தை கர்மத்தை கொண்டு அவற்றின் சமஷ்டியான தொகுதி மாயையால் இரண்டு இப்பிரபஞ்சத்தை தோற்றுவித்து இயக்குகிறார் இரண்டு மாயை கலனங்களின் பரிணாம வளர் மாற்றங்களுக்கு அவைகளின் கர்மகுண அமைப்பிற்கு பொருத்தமான அமைப்புள்ள மற்ற கலனங்களுடன் தொடர்பு பிரபஞ்சத்தை இயக்குகின்றது 1. 5. தத் சர்வஜ பிரேம பீஜம் பரம் ததேவ கோடஸ்தைதன்யம் புருஷோத்தம தஸ்ய ஆபாச புருஷ தஸ்மாக ஐந்து சர்வஞானத்தையும் பேரன்பையம் கொண்ட கடவுளின் பேரணர்வு எல்லாவற்றிற்கும் மேலான கோடஸ்தைதன்ய உணர்வாக பிரபஞ்சத்தில் விளங்குகின்றது அதன் பிரதிபிம்ப உணர்வாக புருஷர் ஆத்மா ஜீவாத்மா உயிர் விளங்குகிறார் அதனால் கடவுள் புருஷோத்தமர் பரமாத்மா தூயாவி என்றும் அழைக்கப்படுகிறார் சைதன்ய உணர்வு இவ்விருவகையில் விளங்கினாலும் அவை கடவுளின் பேருணர்வு ஒன்றையே ஆதாரமாகக் கொண்டுள்ளதால் அவ்விருவகைச் சைதன்ய உணர்விற்கும் இடையே சார்பேதம் இல்லை ஒன்று ஆறு சித் சகாசாத் அனோர் மகத்வம் தத் சித்வம் தத்ர சத் அத்தியவசாய சத்வம் புத்தி ததஸ்தத் மனசரமே அபிமானோ அகங்கார ததேவ ஜீவ ஒன்று ஆறு சைதன்யம் கலனத்தில் பிரதிபலித்து விளங்குகையில் அது ஒன்று மகத் அல்லது சித்தத்தை தோற்றுவிக்கின்றது சைதன்யத்தின் உண்மை அதனில் ஏற்றுவிக்கப்பட்டு அது தோற்றத்தின் இருமை விசைகளான கவரமிளகும் விசைகளால் காந்தமயம் ஆக்கப்பட்டு இரு துருவங்களாகி உண்மைக்கு அண்மையில் இருப்பது இரண்டு சத்வம் அல்லது மாறான துருவமாக செய்மையில் இருப்பது மூன்று ஆனந்தத்துவம் மனமாகவும் பரிமளிக்கின்றது அக்கலனம் தான் பிரபஞ்சத்தில் தனித்தின்பும் ஒன்று என்ற எண்ணம் நான்கு அகங்காரம் அகந்தே அல்லது ஜீவனை தோற்றுவிக்கின்றது ஒன்று ஏழு அகந்தார சித்த விகார பஞ்ச தத்வானி ஒன்று எட்டு தான் காரண சரீரம் புருஷஸ்ய ஒன்று ஒன்பது தேஷாம் திரிகுணேப்பிய பஞ்சதச விஷய இந்திரியானி ஒன்று பத்து ஏதானி மனோ புத்திபியாம் சக சப்தத சூஷ்மா அங்கானி லிங்க சரீரஸிய ஒன்று ஏழு அந்த காந்தமயமாக்கப்பட்ட கதனத்தின் சித்த அகங்காரங்களின் வெளிப்பாட்டின் மாறுபாடாக சத்வா ஒளி ரஜஸ் கலவை தமாஸ் இருள் எனும் முக்குணங்களாலான பஞ்ச தத்துவங்களை பஞ்ச மகாபோதங்களை தோற்றுவிக்கின்றது ஒன்று எட்டு இவை பஞ்ச தத்துவங்கள் ஒரு புருஷனின் காரண சரீரம் ஒன்று ஒன்பது இந்த பஞ்சு தத்துவங்கள் சத்வா ஒளி ரஜஸ் கலவை தமஸ் இருள் எனும் முக்குடங்களுடன் மேலும் இணைந்து பெருகி 15 பதினைந்து விஷேந்திரியங்களை மூன்று தோற்றுவிக்கின்றன ஒன்று பத்து இப்பதினைந்துடன் மனதையும் புத்தியையும் சேர்த்து சூற்றுமா அங்கங்கள் பதினேழாக எண்ணப்படும் இவை புருஷனின் சூற்றுமா சரீரம் மூன்று பதினைந்து இந்திரிய இந்திரிய விஷங்கள் அவையாவன ஐந்து ஞானேந்திரியங்கள் கேட்டல் தொடுதல் பார்த்தல் சுவைத்தல் நுகர்தல் ஐந்து கர்மேந்திரியங்கள் பேசுதல் கைவேலை நடத்தல் வாரிசு உற்பத்தி மலஜலம் கழித்தல் ஐந்து விஷயத்தன் மாத்திரைகள் ஐந்து ஞானேந்திரியங்கள் கிரகிக்க உபயோகிக்கும் அவற்றிற்கு நேரான சூற்றுமா அதிர்வலைகள் ஒன்று பதினொன்று தத பஞ்ச தவானாம் விஷயமாத்திரானாம் பஞ்சிகரணேன ஒன்று பன்னிரண்டு ஏதான் ஏவ சதுர்விம்சதி தத்வானே ஒன்று பதினொன்று அந்த பஞ்ச தத்துவங்கள் தேங்கும் தன்மையுடைய தாமச குணத்துடன் கலந்து உருவான பஞ்ச தன்மாத்திரைகள் மேலும் அவைகளுக்குள்ளே பஞ்சிகரணம் நான்கு அடைந்த ஸ்தூல ஜட பஞ்சு நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஆகியவைகளை ஒன்று செய்கின்றன ஒன்று பன்னிரண்டு மேற்சொன்ன இவையாவும் ஐந்து தத்துவங்கள் நான்கு பஞ்சீகரணம் என்பது பஞ்சு தன்மாத்திரைகளில் பாதி அளவை எடுத்துக்கொண்டு அதனுடன் மற்ற நான்கு தன்மாத்திரைகளின் அறைக்கால் பங்கு சேர்த்து கலந்து அந்த பாதியளவு தன்மாத்திரைக்கு நேரான ஸ்தூல போதத்தை உருவாக்குவது ஐந்து சூத்திரம் ஒன்று ஆறில் கூறப்பட்ட நான்கும் ஒன்று ஒன்பது இல் கூறப்பட்ட பதினைந்தும் ஒன்று பதினொன்றியில் கூறப்பட்ட ஐந்தும் சேர்த்து தத்துவங்கள் இருபத்தி என எண்ணப்படுகின்றன ஒன்று பதிமூன்று தத்ரைம சதுர்தச புவனானி வியாகியாதானி ஒன்று பதிமூன்று இவ்விதமாக மேற்கூறியபடி கடவுளை முதலாக கொண்ட பிரபஞ்ச தோற்றம் பதினான்கு புவனங்களாக ஆறு வெளிப்பட்ட விதம் இங்கு கோரப்பட்டுள்ளது ஆறு ஒரு ஏழு புவனங்கள் அண்டத்திலும் சமஷ்டி தொகுதி மற்ற ஏழு புவனங்கள் கலனத்தில் அல்லது பெண்டத்திலுமாக வியஸ்டு பகுதி சேர்த்து பதினான்கு புவனங்கள் ஆகின்றன அண்டத்தில் வெளிப்படும் புவனங்களுக்கு சுவர்க்கங்கள் அல்லது லோகங்கள் என்றும் பெயருள்ளன அவையாவன ஒன்று சத்தியலோகம் அல்லது தோற்ற கலப்பற்ற கடவுளின் கோலம் இரண்டு தபலோகம் அல்லது கடவுளின் பேரணர்வு கோலாம் மூன்று ஜனலோகம் அல்லது சைதன்யத்தின் பிரதிபிம்ப கோலம் நான்கு மகர்லோகம் அல்லது மாயையின் மூல பிரகிருதி இயக்கே கோலம் ஐந்து சுவர்லோகம் அல்லது பாஞ்ச தத்துவங்கள் முக்குளங்களுடன் காரணரூபத்தில் சக்தியாக வெளிப்படும் கோலாம் அல்லது பாஞ்ச தத்துவங்கள் முக்குளங்களுடன் சூற்றுமா பிராணரூபத்தில் சக்தியாக வெளிப்படும் கோலாம் ஏழு பூலோகம் அல்லது பஞ்ச தத்துவங்கள் முக்குளங்களுடன் ஸ்தூல ஜடரூபத்தில் பஞ்ச சக்தியாகவும் வெளிப்படும் கோலாம் பிண்டத்தில் உடல் பெற்ற ஜீவாத்மாவில் வெளிப்படும் புவனங்களுக்கு பாதாளங்கள் அல்லது சக்கரங்கள் என்றும் பெயருள்ளன அவை மேற்சொன்ன ஏழு லோகங்களின் வரிசையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று சஹசிராரம் ஆயுறிதழ் தாமரை தலையுச்சி பகுதி இரண்டு ஆக்யா சக்கரம் கட்டரை மையம் பூர்வமத்தி நெற்றி பகுதி மூன்று விசித்தி சக்கரம் தொண்டை பகுதி நான்கு அநாகத சக்கரம் இதய பகுதி ஐந்து மணிப்பூரகச் சக்கரம் தொப்புள் பகுதி ஆறு சுவாதிஷ்டான சக்கரம் கருவிடம் பாசர் பகுதி ஏழு மூலாதாரச் சக்கரம் தண்டுவனத்தின் நுனியடி பகுதி ஒன்று பதினான்கு த ஏவா பஞ்ச கோஷா புருஷசிய ஒன்று பதினான்கு ஜீவாத்மா புருஷர் பிரபஞ்சத்தில் ஐந்து அடுக்கு பரிணாம வளர் உணர்வுரைகளில் ஏழு கோஷம் ஏதேனும் ஒன்றை கொண்டு வெளிப்படும் ஏழோ பரிணாம வளர் உணர்வுரை ஜீவாத்மாவின் மெய்யான உணர்வினை மறைக்கும் திரை போன்றது ஜீவாத்மாவின் வெளிப்பாட்டு தன்னுணர்வு மெய்யுணர்விலிருந்து எவ்வளவு விலகியுள்ளது என்பதை உணர்வு அடுக்கின் எண்ணிக்கை குறிக்கின்றது அதிக எண்ணிக்கை அதிக அளவு விளக்கம் தாவர ஜீவராசிகளை தவிர ஜன இம்முறையில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றது ஐந்து அடுக்குகள் பின்வருமாறு ஒன்று ஆனந்தமய கோஷம் மெய்யுணர்விலிருந்து சற்றே மெல்லிய திரையளவு விலகியிருப்பன இரண்டு விஜயானமய கோஷம் பகுத்தறிவை உடையன மூன்று மனோமய கோஷம் மனத்தால் இயக்கப்படும் வளர்வொற்ற புலன்களை உடையன நான்கு பிராணமய கோஷம் பிராணசக்தியை உடையன ஐந்து அன்னமய கோஷம் ஸ்தூல ஜன பிற உயிர்களுக்கு உணவாக அமைவன ஒன்று பதினைந்து ஸ்தூல ஞான கிரமாத் சூட்ச்ம விஷய இந்திரிய ஞானம் ஸ்வப்னவத் ஒன்று பதினாறு தத் கிரமாத் மனோபுத்தி ஞானம் ச ஆயாதம் இதி பரோக்ஷம் ஒன்று பதினைந்து விழிப்பு நிலையில் ஸ்தூல ஜட விஷயங்களால் ஏற்படும் எண்ணங்கள் நாம் கனவு காணும் போது ஏற்படும் சூட்ச்ம இந்திரிய விஷய எண்ணங்களை ஒத்திருப்பதாக அறிகிறோம் அது நாம் புற உலகில் காண்பவைகளைக் கனவு போல் நம்மை உயித்து உணரச் செய்கின்றது ஒன்று பதினாறு மேலும் ஆராய்ந்து பார்த்தால் விழிப்பு நிலை அனுபவங்கள் நம் புத்தி மனங்களினால் உருவாக்கப்பட்ட எண்ணங்களை ஒத்திருப்பதையும் அறிய முடியும் சரியாக உயித்துடர்தலால் பெருமறிவு பரோட்ச ஞானம் எனப்படும் ஒன்று தத சத்குரு லாபோ பக்தி யோகஸ்த தேன அபரோக்ஷ ஒன்று பதினேழு சரியான உய்துடர்தலால் பெற்ற பரோட்ச ஞானத்துடன் உண்மையை நாடுபவர்க்கு வழிகாட்ட மெய்யுணர்ந்த சத்குரு அமைய பெறுகிறார் அவர் குருவின் உபதேசத்தின்படி நடந்து தொடர்ந்த பயிற்சியினால் கடவுளின் உண்மையை தெரியப்படுத்தும் பிரணவ சப்தத்தையும் ஒளிரும் ஜோதி தரிசனத்தையும் அகத்தே விளங்க பெறுகிறார் ஷூட் அவற்றில் கவனம் செலுத்தி லயிப்பது பக்தியோகம் பக்தியோகத்தினால் தனது உண்மையறியா நிலையிலிருந்து மீண்டு மெய்பொருளான கடவுளை நோக்கிச் செல்கின்றார் சூட் படிப்படியாக தனது அவித்தை கர்மவினைகள் நீங்கும் போதே மாயையினால் ஏற்பட்ட பிரபஞ்ச தோற்றத்தின் உண்மையான தன்மையை எட்டு கிரகிக்கிறார் இந்த நேரடி அனுபவத்தால் பெரும் அறிவு அபரோக்ஷானம் எனப்படும் எட்டு ஆதி சங்கரபகவத் பாதால் இயற்றிய ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி அஷ்டகத்தில் முதல் இரண்டு சுலோகங்களில் பிரபஞ்சத்தின் தன்மையைப் பற்றி மூன்று உதாரணங்களை கூறியுள்ளார் அவை மூன்றினையும் சேர்த்து ஒருங்கே கோர்த்து அவற்றை அனுசரித்து மேலும் நம் கற்பனையில் அதை உணர வேண்டும் ஏனெனில் மாயையின் கீழுள்ள எந்த பிரபஞ்ச விஷயமும் அதை துல்லியமாக விளக்க முடியாது அதனால் தான் மாயையை நிர்வசனியம் வார்த்தையால் விவரிக்க முடியாது என்று கூறுவர் அம்மூன்று உதாரணங்களும் மேலும் சில விளக்கங்களுடன் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று பிரபஞ்சம் ஒரு நகரம் கண்ணாடியில் பிரதிபலிப்பது போன்றது அதாவது பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி போல் நம் கர்மவினைகளை சமணப்படுத்த ஏதுவாக அவற்றின் பிரதிபிம்பத்தை பிரதிபலிக்கின்றது மேலும் இரண்டு கனவில் நாம் அதில் பார்க்கும் விஷயங்கள் நமக்கு வெளியில் உள்ளன போல் காண்கின்றோம் ஆனால் அவை எல்லாமே நம்முள்ளே நனப்பவைதான் அதேபோல் பிரபஞ்சமும் உள்ளுக்குள் உள்ள அதாவது கடவுளின் பேரணர்வின் உள்ளே நிகழும் அமைப்பியக்கங்களை வெளியில் தோன்றுமாறு செய்கின்றது மேலும் மூன்று ஒரு விதை முன்னம் எப்படி மரத்தின் புலனாகாத சூற்றும ரூபத்தை உள்ளனுக்குப் பின்னர் அந்த மரம் முளைத்து ஸ்தூலமாக தோன்றுவது போல் பிரபஞ்சமும் தோற்றத்திற்கு முன்னம் நம் கர்ம புலனாகாத சூற்றும தொகுப்பான மூலப்பிரகிருதியாக இருந்து கொண்டு பின்னர் மாயையின் துணையுடன் தேச கால கலன தத்துவங்களின் வாயிலாக நமக்கு புலனாகும் வகையில் ஸ்தூலமாக வெளிப்படுகின்றது மேலும் எப்படி ஒரு மாயாவி அல்லது ஒரு பெருமியோகி தனது சிருஷ்டிக்கும் தவவலிமையினாலும் இச்சாசக்தியினாலும் தான் மனத்தில் நினைப்பவைகளை வெளித்தோற்றி புலப்படுத்துகிறார்களோ அதேபோல் கடவுளும் தன் அளப்பரிய சக்தியினால் மாயையின் துணையுடன் புலனாகும் வகையில் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்து இயக்குகிறார் ஒன்று பதினெட்டு பரமாத்மனி தர்சனம் தத கைவல்யம் ஒன்று பதினெட்டு தனது அவித்தை கர்மம் முழுதும் நீங்கிய பின் மாயைக்கு மேம்பட்ட தனது ஆன்மா பிரதிபிம்ப சைதன்யம் பரவியுள்ள கடவுளின் பரமாத்ம ஜோதியின் ஒரு அம்சம் அல்லது மையம் என்பதை உணர்கின்றார் முடிவில் அந்த தனித்த உணர்வையும் அவர் பரமாத்மாவில் அர்ப்பித்து தியாகம் செய்கையில் கைவல்யம் எனப்படும் பூரணமான ஒருமையை அடைகிறார்